ஹுனைன் ஆகிய போர்களில் படையினரின் தவறான முடிவுகளாலும் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்ததாலும்தான் பின்னடைவு ஏற்பட்டது இந்த இரண்டு போர்களில் முஸ்லிம்கள் தோற்று பின்னடைந்த போதிலும் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் புறம் முதுகு காட்டாமல் எதிரிகளை முன்னோக்கி சென்று தங்களது துணிவையும் வீரத்தையும் நிலைநாட்டினார்கள் இதற்கு உகுது போர் ஒரு எடுத்துக்காட்டாகும் போரில் ஏற்பட்ட தோல்வியை வெற்றியாக மாற்றினார்கள் இதற்கு ஹுனைன் போரை எடுத்துக்காட்டாக கூறலாம் இதுபோன்ற உக்கிரமான போர்களில் படையினர் புறமுதுகிட்டு தோற்று திரும்பி ஓடும் தளபதிகள் தங்களை காப்பாற்றிக் கொண்டு தப்பிப்பதிலேயே குறியாயிருப்பார்கள் ஆனால் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவ்வாறு செய்யாமல் எதிரிகளை நோக்கிய முன்னேறினார்கள் இதுவரை நாம் கூறியது நபி போர் நிபுணத்துவம் பற்றிய கண்ணோட்டமாகும் மேலும் இந்த போர்களினால் அரபுலகம் முழுவதும் பாதுகாப்பு பெற்றது அங்கு அமைதி நிலவியது குழப்பத்தீ அணைந்தது இஸ்லாமிற்கும் சிலை வழிபாட்டிற்கும் இடையே நடந்த போர்களில் எதிரிகளின் வலிமை குன்றியது அவர்கள் சமாதானத்திற்கு அடிபணிந்தார்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி பரவுவதற்கு உண்டான தடைகளும் அகன்றன இவையாவும் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் நடத்திய அரபோர்களினால் ஏற்பட்டவை என்பது ஆய்வில் நமக்கு தெரிய உண்மை மேலும் இந்த போர்களில் தன்னுடன் இருப்பவர்களின் உண்மையான தோழர் யார் உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்து மோசடி செய்ய துடிக்கும் முனாஃபிக்குகள் யார் என்பதை நபி சொல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்களால் பிரித்தறிய முடிந்தது இது மட்டுமின்றி போரை தலைமையேற்று நடத்தும் மிகச்சிறந்த தளபதிகளையும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் உருவாக்கினார்கள் இந்த தளபதிகள் ஈராக் ஷாம் போன்ற பகுதிகளில் பாரசீகர்களுடனும் ரோமர்களுடனும் போர் புரிந்தார்கள்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 கொள்ளை சூறையாடல் அணியாயம் அத்துமீறல் எளியோரை வாட்டுதல் கட்டடங்களை இடித்தல் பெண்களின் கண்ணியத்தை குலைத்தல் சிறுவர்கள் குழந்தைகள் போன்றவர்களுடன் கடின சித்தத்துடன் நடந்து கொள்ளுதல் விவசாய பயிர் நிலங்களைப் பாழ்படுத்துதல் அல்லாஹுவின் பூமியில் குழப்பம் கலகம் விளைவித்தல் போன்ற கொடுஞ்செயல்கள் நிறைந்ததாகவே போர்கள் அக்காலத்தில் இருந்தன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 பலமானவர் பலமில்லாதவரை சுரண்டி வாழும் தீய அமைப்பிலிருந்து விலக்கி பலம் இல்லாதவரை தனது நியாயத்தை அடைந்து கொள்ளும் நல்லமைப்பிற்கு மனித சமுதாயத்தை கொண்டு போரின் இலட்சியமாக்கினார்கள் இதைத்தான் ஒடுக்கப்பட்டவர்களை பலவீனமானவர்கள் விடுவிப்பதற்காக போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்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 எந்த விதத்திலும் இச்சட்டங்கள் மீறப்படுவதை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அனுமதிக்கவில்லை சுலைமான் அறிவிக்கின்றார் நபி சொல்லாஹு அலி வசல்லம் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களது படையினரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என தளபதிக்கு விசேஷமாக வலியுறுத்தி உபதேசம் புரிந்துவிட்டு அவருக்கும் படையினருக்கும் சேர்த்து கீழ்காணும் உபதேசம் செய்வார்கள் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவின் பெயரால் போரிடுங்கள் அல்லாகவை நிராகரிப்போருடன் போர் செய்யுங்கள் போரிடுங்கள் களவாடாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் உறுப்புகளை சிதைக்காதீர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் மேலும் நீங்கள் எளிதாக்குங்கள் சிரமமாக்காதீர்கள் அமைதியை நிலைநாட்டுங்கள் வெறுப்படையை செய்யாதீர்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் மஹமுத் அபிரானி நபி சொல்லாஹூ அலைவசல்லம் ஒரு கூட்டத்தார் மீது தாக்குதல் தொடுக்க செல்கையில் இரவு நேரமாக காலை வரை பொறுத்திருப்பார்கள் உயிர்களை நெருப்பிலிட்டு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் வன்மையாக தடுத்தார்கள் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது பெண்களை கொள்வதோ அடிப்பதோ கூடாது கொள்ளையடிக்க